சேவை மாதம் வணக்கம் நச்சினியின் வியாழக்கிழமை வெளியாகியுள்ள தடுப்பு நடவடிக்கைக்காக அரசின் சார்பில் ரூபாய் மூவாயிரத்து எழுநூற்று எண்பது கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது தொழிலையும் விட்டு வைக்கவில்லை கொரோனா கோவை திருப்பூரில் முப்பத்தி ஐந்து ஆயிரம் விசைத்தறி கூடங்கள் மூடல் இரண்டு புள்ளி ஐந்து லட்சம் பேருக்கு வேலை இழந்தனர் கொரோனா நோயை எதிர்கொள்ள தமிழகத்திற்கு நான்காயிரம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என பிரதமர் மோடிக்கு எழுதிய கடிதத்தில் முதல்வர் இ கோரிக்கை விடுத்துள்ளார் இந்தியாவில் அரசு சோதனை மையங்களில் இனி முழுக்க முழுக்க கொரோனா சோதனை இலவசமாக செய்யப்படும் என்று மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது கோவி நோய் தொற்று பரவுதல் காரணமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதலாவது கட்டம் மற்றும் என்பிஆர் புதிய தகவல் சேகரிப்பு மறு உத்தரவு வரும் வரை ஒத்திவைக்கப்படுவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது கொரோனா வைரஸ் ஏற்பட்டுள்ள முடக்கம் காரணமாக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி குடும்ப அட்டைதாரர்களுக்கு ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்று தெரிவித்துள்ளார் கொரோனா வைரஸ் அச்சுறுத்தல் இந்தியாவில் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை அறுநூற்று ஆறாக அதிகரித்துள்ளது கேரளாவில் மேலும் ஒன்பது பேருக்கு கொரோனா பாதிப்பு பாதிப்பு எண்ணிக்கை நூற்று பதினெட்டாக உயர்வு பெற்றுள்ளது கொரோனா வைரஸ் தொற்று நோய்க்கு எதிராக இருபத்தி நாட்கள் ஊரடங்கின் போது நாடு முழுவதும் எண்பது கோடி ஏழை மக்களுக்கு மானிய விலையில் ரேஷன் வழங்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளது கிலோவுக்கு ரூபாய் 27 ஏழு கோதுமை ஒரு கிலோவுக்கு ரூபாய் இரண்டு ரூபாய்க்கும் கிலோவுக்கு ரூபாய் முப்பத்தி ஏழு அரிசி ஒரு கிலோவுக்கு ரூபாய் மூன்று வீதமும் நாடு முழுவதும் உள்ள ஏழை மக்களுக்கு வழங்கும் மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது டெல்லியில் கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டவர்களின் எண்ணிக்கை ஐந்தாக உயர்வு பெற்றுள்ளதாக முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் தெரிவித்துள்ளார் காபுல் குருத்வாரா தாக்குதலில் பலியானோர் குடும்பத்திற்கு பிரதமர் மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார் ஒடிசாவில் மருத்துவர்கள் செவிலியர்கள் உள்ளிட்ட சுகாதாரத்துறை பணியாளர்கள் அனைவருக்கும் நான்கு மாத சம்பளத்தை முன்கூட்டியே வழங்க முதல்வர் நவீன் பட்நாயக் உத்தரவிட்டுள்ளார் உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் ஊரடங்கின் போது கோவிலில் பூஜை ஒன்றில் கலந்து கொண்டதாக சமூக வலைதளங்களில் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது கொரோனாவை எதிர்த்து போராடும் வல்லமையை நாட்டிற்கு தர இறைவனை பிரார்த்திக்கிறேன் என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார் மகாபாரத போரில் வெற்றி பெற பதினெட்டு நாட்கள் தேவைப்பட்டது கொரோனாவுக்கு எதிராக போரில் உள்ள இருபத்தி நாட்கள் நாம் காத்திருக்க வேண்டும் என பிரதமர் வேண்டுகோள் விடுத்துள்ளார் புதுச்சேரியில் அரசு ஊழியர்களுக்கு இருபத்தி ஒரு நாட்கள் விடுமுறை முதல்வர் அமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார் அமெரிக்காவில் கொரோனா வைரஸினால் உயிரிழப்பவர்களின் எண்ணிக்கை அடுத்த மூன்று வாரங்களில் உச்சநிலையை எட்டலாம் என அமெரிக்காவின் பிரபல தொற்று நோயியல் நிபுணர் எச்சரித்துள்ளார் நியூயார்க்கில் கொரோனா வைரஸ் தொற்று புல்லெட் ரயில் வேகத்தில் பரவி வருவதாக அந்நகர மேயர் கவலை தெரிவித்துள்ளார் கொரோனா காரணமாக ஏற்பட்ட பலி சீனாவை மீந்தியது ஸ்பெயின் கொரோனாவால் ஸ்பெயினில் இதுவரை மூவாயிரத்து நானூற்று பேர் பலியாகியுள்ளனர் கொரோனா எனும் உயிரி ஆயுதத்தை திட்டமிட்டு பரப்பிய சீனா இருபது ட்ரில்லியன் டாலர்களை நஷ்டஈடாக வழங்க வேண்டும் என கோரி அமெரிக்க நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது இங்கிலாந்து இளவரசர் சார்லஸ்க்கு நடத்தப்பட்ட பரிசோதனையில் கொரோனா வைரஸ் பாதிப்பு இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது வரலாற்றில் முதல் முறையாக காணொலி கருத்தரங்கும் வழியாக ஐநா சபை கூடி பேசியுள்ளது நாடு தழுவிய டேட்டா நெருக்கடியை கருத்தில் கொண்டு ஹெஸ்ரி தரத்திலிருந்து ஹெஸ்ட்ரி தரத்திற்கு வீடியோக்களை ஒளிபரப்புவதாக அமேசான் பிரைம் அறிவித்துள்ளது கொரோனா வைரசின் தாக்கம் உலகம் முழுவதும் பாதிப்பை ஏற்படுத்தி வருகிறது இந்திய பொருளாதாரமும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் ரியல் எஸ்டேட் துறையில் மக்களிடையே கொரோனா வைரசால் ஏற்பட்ட அச்சம் காரணமாக வீடுகள் விற்பனையும் தேக்கமடைந்துள்ளது கொரோனா பாதிப்பால் உலக பொருளாதாரம் பெரும் வீழ்ச்சியை சந்தித்து வருகின்றது குறிப்பாக இந்தியா சுமார் முன்னூற்று மில்லியன் டாலர் இழப்பை சந்தித்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன கொரோனா வைரஸ் தொற்று விதியால் உலகளவில் அனைத்து விளையாட்டுப் போட்டிகளும் தள்ளி வைக்கப்பட்டுள்ளன பெரும்பாலான கிரிக்கெட் தொடர்கள் தள்ளி வைக்கப்பட்ட நிலையில் சில தொடர்கள் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது கரோனா வைரஸ் தொற்றை தடுக்க இந்திய அரசு வரும் இருபத்தி ஒரு நாட்களுக்கு அறிவித்துள்ள ஊரடங்கு உத்தரவை மக்கள் பின்பற்ற வேண்டும் என்று பட்லரின் விக்கெட்டை மண்கட் முறையில் வீழ்த்தியதை நினைவுபடுத்தி கிரிக்கெட் வீரர் அஸ்பின் வலியுறுத்தியுள்ளார் இந்தியாவை காப்பாற்ற வீட்டுக்குள்ளாரேயே இருங்கள் மக்களுக்கு விராட் கோலி வேண்டுகோள் விடுத்துள்ளார் அர்ஜென்டினாவில் பிறந்திருந்தாலும் பார்சிலோனா வீரராகவே அறியப்பட்ட கால்பந்து வீரர் லயோனல் மெஸ்லி கரோனாவிலிருந்து மீட்கப்பட்ட ஸ்பெயினில் பார்சிலோனா மருத்துவமனைக்கு ரூபாய் எட்டு புள்ளி இருபத்தி நான்கு வழங்கியுள்ளார் கொரோனா அச்சுறுத்தல் காரணமாக பல துறைகளும் முடங்கியிருக்கின்றது இந்நிலையில் நடிகர் பிரகாஷ்ராஜ் தனது பணியாளர்கள் அனைவருக்கும் மே மாதம் வரை முன்கூட்டியே சம்பளம் கொடுத்திருக்கின்றார் இத்துடன் நச்சினையின் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன நன்றி வணக்கம்